வீரராஜெல்வம் போல் சேர்கவை என் ஆசான் வீரராகவருக்கு போகல் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மையூரகவி அருளை செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயோகர்களான திருமதி கே லட்சுமிபாய் அநாயர் திருமதி அலுமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் 59 பாஷான ஆஷாந்த பாலாத் அருண வருணோ மா கிரகிஹி பிரகிர்த்தம் திருஷ்ணாம் கிருஷ்ணசிய சக்கரே ஜகிஹி ரோ யாதி மே நைகர யோக்தும் யுக்யம் கிம் உச்சை அபிலமும் இதுல ஒரு சுவையான சம்பாஷணை ஒன்றை கொண்டு வர்றார் மையூர கவி இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா அருணன் சூரிய பகவான் கிட்ட ஒரு சந்தேகம் மாதிரி கேட்கிறானா என்ன அப்படின்னா பூமியில சாதாரணமா ஒன்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் ரதத்தில் பூட்டுற போது எட்டு குதிரைகள் பூட்டுறதுதான் பழக்கம் நாம ஏழு குதிரை தான் பூட்டிருக்கிறோம் அதனால எட்டாவது குதிரைக்கு என்ன செய்யறது இந்திரனுடைய உச்சை சிரவச வாங்கலாமா நம்ம ரதத்துக்கு ஒரு சக்கரம்தான் இருக்கு ரதத்துக்கு வழக்கமா ரெண்டு சக்கரம் இருக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சக்கர தார்வார வாங்கலாமா இன்னொரு சக்கரத்துக்கு அந்த எட்டாவது குதிரைக்கு கடிவாளத்துக்கு வருண பகவானிடம் இருந்து பாசக்கயிறு வாங்கலாமா அவர் பக்கத்துல தான் இருக்காரு மேற்கு திசை பாலகர் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டாரான் உடனே சூரிய நாராயணனுக்கு கோவம் இந்த கடன் வாங்கிய போலப்பே நமக்கு பிடிக்காதப்பா ஏழு குதிரையா இருந்தானே இருந்துட்டு போகுது ஒரு சக்கரமா இருந்தான் வண்டி ஓடலையா எட்டாவது குதிரை உச்சேஸ்வரபன் சொல்லி இந்த ரெண்டு கடன் வாங்கினாதானே கழிவாளக்கீரை வருணன்று போய் வாங்கணும் இந்த கடன் வாங்கி கல்யாணமே வேண்டாம் உள்ளபடியே ஓட்டு நமக்கு ஏழு குதிரை தான் ஒரு சக்கரம் தான் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாராம் அப்படி சூரிய பகவானாலே சொல்லப்பட்ட அருணன் உங்களை காப்பாராக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறார் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கற்பனை சம்பாஷணை மயூரகவி என்ன நினைக்கிறார் அருணன் வந்து ஒரு லாயல் டிரைவர் நம்பகமான ஒரு ஊழியன் அவர் தன் எஜமானனுக்கும் அவருடைய வண்டிக்கும் குதிரைகளுக்கும் நன்மையே விரும்புபவர் இந்த எட்டு குதிரைகள்ங்கிறது ஒரு நல்ல மங்களமான எண் அஷ்டமாசுவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரதத்தை எட்டு குதிரை எடுத்துச்சுன்னா ஒரு சீராக இருக்கும் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு இப்போ ஏழு குதிரைங்கிற போது மூன்ற மூன்றையான குதிரையை பிரிக்க முடியுமா ஒரு பக்கம் மூணு ஒரு பக்கம் நாலு அப்போ உங்களுக்கு சமமாக ரதம் ஓடாது இல்லையா அதுக்காக அருணன் என்ன பண்ணுவான் ஒரு குதிரையை கொஞ்சம் நடுவில் மிடில் விட்டு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு நடுவில் ஒரு குதிரைன்னு சொல்லி லாகமா கொண்டு போயிட்டு இருப்பான் என்னத்துக்கு ஒரு குதிரை இருந்துட்டா இந்த பக்கம் நடுவில் விட்டுலாம் அப்படின்னு அவன மனசுல ஒரு எண்ணம் வருது அவன் இன்னும் வாய்திருந்து கேட்கல பேசல அப்போ சூரியன் சொல்றான்னா அதெல்லாம் கூடாது அப்படியே இந்த தேவர்களுக்கும் அமானுஷமான ஞானம் உள்ளவர்களுக்கும் மற்றவங்க பேசினாதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஹிப்னாட்டிஸ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம்லாம் படித்தவங்க மனோவசிய கலை படித்தவங்களுக்கு நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க பதிலும் சொல்லிடுவாங்க இப்போ ஒரு அகால வேலையில் அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க இல்லை அவர் நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம நினைக்கிறோம் நான் சோத்து வேலைக்கு வந்திருக்கான் பையன் இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை அவங்க உடனே மைண்ட் ரீடு பண்ணி சாப்பாடை பற்றி கவலை வேண்டாம்னா சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களேன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் உன் இவங்களுக்கு திக்குன்னு இருக்கும் என்னடா நான் இதுதான் நினைச்சேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனோவசிய கலையிலே அது ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி அருணன் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறதே சூரிய நாராயணன் கண்டுபிடிச்சிட்டான் ஏழு குதிரை ஒத்தப்படையா இருக்குன்னு நினைக்கிறீங்கள எட்டு குதிரையா இருந்தா ஓட்டுறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களே எட்டாவது குதிரைக்கு இதுக்கு தகுதியான ஒரு குதிரைக்கு எங்க போகலாம் இந்திரன் கிட்ட உச்சேஸ்வரவசன் ஒரு தெய்வீக குதிரை பார்க்கடல் கடைஞ்ச போது வந்தது அதை வாங்கிக்கலாம்னு நினைக்கிற நீ உன் வசதிக்காக கடன் வாங்கி என்ன அவமானப்படுத்தி விட்டுறாரு நாளைக்கு அருணன் கடன் வாங்கினான்னு சொல்ல மாட்டாங்க சூரியன் தான் அருணன் அனுப்பி கடன் வாங்கினான்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒருத்தருக்கிட்ட நான் முன்கை நீட்டு எனக்கு அதைக் கொடு இதை கொடுன்னு நான் கேட்டதில்லை உலகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக இந்த ரதத்திலே நான் ஊர்வலம் வருகிறேன் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வர்ற நானு நானே போய் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டு கை இது எனக்கு அகௌரவும் எனக்கு ஒரு பெரிய அவமரியாதை தேடி கொடுக்காது இருக்கிற ஏழு பேரை வச்சு எப்படியும் சமாளிச்சு ஓட்டு இவன் அருணன் நினைக்கிற போதே எட்டாவது குதிரைக்கு உச்சே வாங்கிக்கலாம் குதிரைக்கு மாற்ற கடிவாளத்துக்கு வருண பாசக்கயிறு வாங்கிக்கலாம் அப்படி வரும்போது சக்கர டபுள் வீலா இருந்தா தான் மெயின்டைன் இந்த பக்கம் நாள் இந்த பக்கம் நாளுங்கிற போது சக்கரமும் ரெண்டு இருந்தால் நல்லது கிருஷ்ண பரமாத்மாவுடைய சக்கரத்தாழ்வாரை கேட்கலாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்லாம் நீ வந்து கோக்கமாக நினைக்காத இது ரொம்ப வந்து ஒரு அறிவுகட்ட செயல் நான் உலகத்துக்கு உபகாரம் செய்ய விரும்புகிறேன் யாரிடமும் உதவி பெறாமல் அதனால என் மானத்தை காப்பாத்து அப்படின்னு அருணனை பார்த்து அதற்றாளாம் சூரியன் அப்படி சூரியனால் அதட்டப்பட்ட அந்த அருணன் உங்களை காப்பாரா என்ற சரி ஒரு யஜமான்கிட்ட ஏற்றி வாங்குற அருணன் நம்ம எப்படி காப்பாற்றுவான் அப்படின்னா யஜமான்கிட்ட எதுக்காக ஏச்சு வாங்குறாரு அவர் எனக்கு ரெண்டு மாத சம்பளம் அட்வான்ஸ கொடுங்கன்னு கேட்கிறாரா இல்ல எனக்கு தலைவலிக்கு நாளைக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்கறாரா அதெல்லாம் இல்லையே இவர் எதுக்காக ஏச்சு வாங்குறாருனா யஜமானனுக்கு நன்மை செய்ய எண்ணி சில திட்டம் போடுறார் அது வேணாம்னு யஜமானு சொல்றார் அப்ப யஜமானுக்கும் அந்த ஊழியனுக்கும் அருணனுக்கும் இடையில் இருக்கிற நல்ல ரிலேஷனை தான் அது சில வீடுகள்ல வந்து மனைவி கணவன் வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருப்பா இப்ப அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது இருக்கும் ஒரு ஆயிரத்துல ஒரு வீட்டுல அப்ப வந்து கணவன் சொல்லுவா நான் தான் உன்ட்ட சொல்லிருக்கிறேன்ல சமயத்துல நான் வர்றதுக்கு லேட் ஆகும் ஏன் இப்படி பட்டி கிடக்குற நீ சாப்பிட வேண்டிதான் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ சாப்பிட்ட பிற சாப்பிடணும் இப்ப என்ன அப்படின்னு நான் இவரு இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணியாகும் நான் சாப்பிடவே மாட்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சண்டை நினைக்கும் அக்கம் பக்கம் இவங்க குரல் வசதி பேசுறத பார்த்து வேற ஏதோ சண்டையை நினைச்சுக்குவாங்க வந்து விசாரிச்சாதான் இது அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய சண்டை நீ ஏன் சாப்பிடல நீ ஏன் சாப்பிடல இது சண்டைக்கு காரணம் அப்படியாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுபயுத்தம் இங்க நடக்குது நல்ல எஜமானன் நல்ல ஊழியன் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு காட்டி அப்படிப்பட்ட அருணனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு நான் இப்படி விளக்கி சொல்றேன்னா இந்த ஸ்லோகத்துல அருணனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு சூரியன் காட்டுற அருணன் ஒன்று சொல்லிட்டான்னா அவனுக்காக சூரியன் நிச்சயமா உங்களுக்கு அருள் செய்வார் அவ்வளவு தூரம் அவனுக்கும் அவருக்கும் ஒரு அன்யோன்யம் இருக்கிறது என்பதை காட்டுறேன் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இந்த நூறு ஸ்லோகம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் மையூர கவி பாடலை இதை பாடி தோல் ரோகம் எல்லாம் போயிருக்கு இப்படி ஒரு ட்ரெடிஷனே இருக்கு கூரநாராயணஜி எழுதின சுதர்சன சதவ நாளைக்கு படிக்க போறோம் அதை பாடினதுனால குஷ்டரோகம் போயிருக்கு இது மயூரகவி இந்த சூரிய சதகம் பாடினதுனால மேகரோகமும் குஷ்டரோகமும் தீந்திருக்கு குரடனுக்கு கண்டு வந்திருக்கு இந்த நாட்டில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு அதாவது ஒரு நோயை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி சாஸ்திரங்கள் செய்கிற போது அதுல முக்கியமான பீஜாட்சரங்களை வச்சு அந்த நூலை செய்வார்கள் அந்த பீஜாட்சரங்களுடைய மகிமை என்ன அப்படின்னா அதை ஒரு தடவை நீங்க படிச்சு முடியும் போது எந்த தெய்வத்தின் மீது அது பாடப்பட்டதோ அந்த தெய்வம் கட்டாயம் மனமிறங்கி உங்களுக்கு அருள் செய்யும் சும்மா நீங்க வந்து முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா அது காப்பாத்துவாரு ஆனா அதுக்கு பதிலாக கந்தசஷ்டி கவசம் சொல்லி கேட்டீங்கன்னா அதுல சில பீஜம் இருக்கு முருகனுடைய அருள் சீக்கிரமா கிடைக்கும் நம்ம ஆதி சங்கராச்சாரியர் இருக்கிறாரு அவருடைய புகழை கண்டு பொறாமை கொண்ட அபிநவ குப்தன் ஒரு மந்திரவாதி இருந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் அவருக்கு ஆபிசாரம் பண்ணிவிட்டான்னா மந்திரவாதம் ஏவல் அதனால அவருக்கு சுவாச நோய் வந்தது சுவாச காசம்னா டிபின்னு சொல்றாங்க ட்யூபர் கிளாசிஸ் ஆஸ்தேட்டிக் மூச்சு விட முடியாது என்னதும் தைக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ நாம இருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிருப்போம் அவர் என்ன பண்ணிட்டார் நீட்டா சுப்பிரமணியன் மேல ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்று பாடினார் முப்பத்தி ஸ்லோகங்கள் சுப்பிரமணிய பூஜங்கம் பாடின உடனே இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் பாடி முடிச்ச உடனே அவருக்கு இந்த நோய் கப்பன் விட்டு போச்சு நீங்கி போச்சு அதனால முருகபக்தர்கள்லாம் இன்னைக்கும் சுப்பிரமணிய பூஜ்ங்கம் சொல்லுவாங்க இந்த உடல் நோய் வந்ததுன்னா அதாவது எல்லா சாகித்யங்களும் இப்படி விசேஷ சந்தர்ப்பங்களிலே பாடப்படுவதில்லை இப்ப கம்பன் ராமாயணம் பாடினா அது யாருக்கும் நோய் தீரதுக்காகவும் பாடல வடமொழியில் இருக்கிற வால்மீகி ராமாயணம் தமிழையும் வரணும்னு ஆசைப்பட்டான் அது அரங்கேறணும்னு ஆசைப்பட்டான் நரசிம் பெருமானுடைய ஆசைனாலே அது நிறைவேறியது அவ்வளவுதான் அதுக்கு பின்னால கம்பராமாயணத்தை பாராயணம் பண்ணி நன்மை அடைந்திருப்பார்கள் மக்கள் அது வேற விஷயம் அது பாடப்படும் போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு பாடப்படவில்லை ஆனா இப்ப நக்கீரர் பாடினார் திருமுருகாற்றுப்படை எதுக்காக ஒரு குகையில ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அதுகிட்டேருந்து விடுபடுறதுக்காக திருமுருகாற்றுப்படை பாடினார் அதே மாதிரி விடுபட்ட அன்றிலிருந்து யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதை படிக்கிறாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வேற வகையா மாட்டிக்குவாங்க சில பேர் கல்யாணத்துல அதுல இதில் அதுக்கெல்லாம் இது படித்தா பிரயோஜனப்படாது திருமுருகாற்று படை என்பது சிறைவாசத்திலிருந்து நம்மை நீக்கக்கூடியதுன்னு சொன்ன ஒரு சிக்கல்ல ஒரு இக்கட்டில் ஒரு மகான் மாட்டிக்கிற போது ஒரு சாகித்யம் எழுதி அதனால அவருக்கு நன்மை ஏற்படுதுன்னு சொன்னேன் அதன் பின்னாலே வர்றவங்கன்னா அந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிற போது அதை படிச்ச நன்மை பெறுவது என்பது இந்த நாட்டில் பழக்கமா இருக்கு அதனால இந்த சூரிய சதகம் என்பது நமக்கு பரிமிதமான நன்மை தரக்கூடியது இப்போ பதம் பிரிச்சு பார்க்கலாம் பாஷான பாஷ அப்படின்னா பாசக்கயிறு வருணன் பாசக்கயிறு வச்சிருக்கான் கையில பாஷானு அத ஆசாந்த பாலாத்து ஆசாந்தன திசை அஷ்ட திக்குகள்ல ஒரு திசைக்கு ஆசாந்தம் இங்க வருணன் வந்து மேற்கு திசைக்கு உரியவன் மேற்கு திசைக்கு உரிய வருணனிடமிருந்து ஆசாந்த பாலாத்து என்றால் திக்பாலகனிடமிருந்து அதாவது மேற்கு திசைக்கு உரிய திக்பாலகனாகிய வருணனிடமிருந்து இங்க வருங்கிற பெயரு அடுத்த வருது அருண வருதா வருணதகான வருணனிடமிருந்து அருண அப்படின்னா அருணனை கூப்பிடுறார் பல பேர் அருண் பேர் வைக்கிறாங்க அருண்குமார் அருண் அருண்ராஜ் அப்படின்னா பேர் வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த அருண என்ன அர்த்தம்னு தெரியறதில்லை அருண்கிறது ரொம்ப திவ்யமான பெயர் சூரியனுடைய தேரை ஓட்டக்கூடியவன் சூரியனுக்கு சமமானவன் கருணாழ்வாருக்கு அண்ணன் அவனுடைய தயவு இருந்தால் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் என் பையனுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கட்டும்னு சொல்லிதான் அருண் அப்படின்னு தெரிவிக்கிறேன் அருண என்றால் அருணனே வெளிவேற்றுமை வருணத்தக வருணனிடமிருந்து பிரம் கவலைப்படாதேன்னு அர்த்தம் ஒரு அண்ணிங்கிற சினிமாவில் இந்த சரம சொலகத்தை தப்பா சொல்றாங்க சர்வ தர்மான பரத்யேஜ பாமயக்கம் வரணும் அவருக்கு கதாநாயகனும் சொல்லிட்டு இருக்காரு அதை திருத்தறதுக்கு நாட்டில் ஆள் இல்ல கவலைப்படாதி வாங்காதே கிர கை நீட்டி வாங்குதல் அதுதான் கிரஹித்தல் சாதாரணமா நம்ம நாட்டுல விவரம் தெரிஞ்சவங்க சாஸ்திரம் படிச்சவங்கதான் மத்தவங்க கிட்ட வாங்குறத பத்தி யோசிக்கிறாங்க அது வந்து ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் தான் தொண்ணூத்தி எட்டு பெர்சன்ட் ஜனம் மத்தவங்ககிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன் இப்ப சமீபத்தில் ஒரு உண்மை சம்பவம் மதுரையில் நடந்ததுங்க மதுரையில ஆரப்பாளையம்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஆரப்பாளையத்துல ஒரு அம்மா வந்து என்ன நினைச்சதான் எனக்கு 4 ஆண் ரெண்டு மூணு பொண்ணு எல்லாரும் கல்யாணம் காய்ச்சி ஆயி போச்சு ஆனா நான் எத்தனை குடும்பங்கள்ல போய் மொயி பணம் எழுதிருக்கிறேன் பங்கன்ஸுக்கு அவ்வளவு பணமும் எனக்கு திரும்பி வரல அவ்வளவு பணத்தையும் வசூல் பண்றதுக்கு ஒரு வழி வேணும் இனிமே நாம இத்தனை வயசுக்கு மேல பிள்ளை போற முடியாது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது என்ன செய்யலாம் நாலஞ்சு பிள்ளைகளுக்கு பேரக்குழந்தைன்னா இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருக்குது யாராவது ஒரு பேர காது குத்துன்னு வச்சு பத்திரிகை அடிச்சு கொடுத்தா எல்லாம் மொய் வைப்பாங்கல்ல அதை வசூல் பண்ணலாம்னு நினைச்சதான் யாருக்கு காது குத்தலாம்னா எல்லாரும் ஏமகனு குத்து ஏ மகனுக்கு ஏமகனு குத்துன்னு சண்டை வந்துடுச்சு அப்போ இந்த அம்மா பார்த்துச்சு இது என்னடா ரொம்ப இருக்கு நமக்கு பணமும் வரணும் சண்டையும் வரக்கூடாது என்னடா பண்ணலாம்னா ஒரு யோசனை பண்ணி அது வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு காதணி விழா அப்படின்னு போட்டு பத்திரிகை அடிச்சு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போஸ்டர் எல்லாம் வேற ஓட்டிருச்சு அதாவது பத்திரிகை யாருக்கெல்லாம் வந்து சேரலையோ அவங்க இதை பார்த்த உடனே வந்து சேர வேண்டியது அப்படின்னு என்ன ஆச்சு பேர் வந்துட்டாங்க வந்து இது கொடுக்குற ஏனோ தான சாப்பாடை சாப்பிட்டு விட்டு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மொய் பணம் அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க அதிரடி வசூல் இப்படி பணம் வசூல் பண்றதுக்கு கண்ணுக்குட்டிக்கு காது குத்தினாலும் பணம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க அதனால உங்க வீட்டில் கண்ணுக்குட்டி நாய்க்குட்டி இருந்தா யோசனை பண்ணுங்க அத பத்தி நல்ல வசூல் சிஸ்டம் அப்ப இவர் என்ன சொல்ற கிரகிஹி மா கிரகிஹி நீ வாங்காதே கை நீட்டி வாங்காது ஒரு கை நீட்டி வாங்குறது கேவலம்டா கடன் வாங்கப்படாது இருந்தா சாப்பிட இல்லாட்டி ஈர துணியை சுத்திக்கிட்டு பேசாம கடை அப்படிங்கிற கொள்கையில தான் நான் இருக்கிறேன் நீ வந்து ஒரு குதிரை பத்தலைன்னு சொல்லி வருணன் டான் பாச வாங்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுலி வாங்கப்படக்கூடாது பிரகிரஹார்த்தம் பிரகிரஹம்னா கடிவாளம் பிரகிரம்னா கடிவாளத்துக்கு பிரகிரகம்ங்கிறது அதாவது நீ வாங்க போற குதிரைக்கு இப்பவே அட்வான்ஸா கடிவாளத்துக்கு திட்டம் போடுற நீ குதிரை வாங்க வேண அப்புறம் கடிவானத்துக்காக பாசக்கயிரை வாங்கலாம் என்கிற உன் திட்டத்தை கைவிடுவாயாக அருண வருக மாகிர்த்தம் அந்த வரிகர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வரி திருஷ்ணாம் கிருஷ்ணசிய சக்கரே ஜகி அடுத்து நமக்கு ஒரு சக்கரம் குறைவா இருக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே தேர் வந்து ஒரு சக்கரத்துல ஓடுனது இல்லை நம்ம வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே ஒரு சக்கரத்துல ஓடுற தேருங்கிறது சூரியனுடைய தேர் ஒண்ணுதான் அந்த காலத்துல சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த சக்கர சைக்கிளில் ஒருத்தன் ஏறி வருவான் உயரமாக இருக்கும் சீட்டு அதை பிடல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி காட்டுவான் சர்க்கஸ் அது மாதிரி இங்கே சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம இந்த ஒத்த சக்கரத்துக்கு பதிலாக இன்னொரு சக்கரம் இதே சைஸுக்கு சாதாரணமா தச்சன் கிட்ட கொடுத்ததை செய்யக்கூடாது அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கு உரிய ஆறு பருவங்களுக்குரிய தேவதைகள் தான் ஒரு சக்கரமா இருக்கிறான் சூரியனுடைய ரதத்தின் சக்கரமா இருக்கிறது யாருன்னா ஆறு பருவங்களின் தேவதைகள் ஆரங்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சக்கரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தகுதியான இன்னொரு சக்கரம் வேணும்னு சொன்ன அதுவும் ஒரு ஈக்குவலான தேவதையா வேணும்னா கிருஷ்ணன் கிட்ட சக்கரம் இருக்கு அவன் தான் எடுத்ததுக்கெல்லாம் சக்கரத்தை அனுப்பிச்சுட்டு இருப்பான் அதனால சக்கரத்தை கடன் வாங்கினா என்ன அப்படின்னு நினைக்கிறியா திருஷ்ணாம் திருஷ்ணாம் ஆசையை வழக்கமா திருஷ்ணங்கிறதுக்கு தாகம்னு பேரு இங்கே ஆசை திருஷ்ணாம் ஆசையை ரெண்டு வார்த்தை தள்ளி பாருங்க ஜகிஹி ஜகிஹினா விட்டுடு உன் மனசுல ஒரு ஆசை இருக்கு அது விட்டுடு என்ன ஆசைன்னா கிருஷ்ணசிய சக்கரே கிருஷ்ணனுடைய சக்கரத்தில் சக்கரத்தில் உனக்கு ஆசை இருக்கு சக்கரத்தில் ஆசை இருக்குதுன்னா இது இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா எனக்கு பட்டுப்புடவையில ஆசை புது வீட்டில் ஆசை அப்படின்னு சொல்றோம்ல ஒன்றில் ஆசை அப்படின்னா அதை நம்ம விரும்புகிறோம்னு அர்த்தம் சக்கரே சக்கரத்தில் உனக்கு ஆசை இருக்கு கிருஷ்ணசிய ஏன் கிருஷ்ணசிய அப்படிங்கிறாருன்னா கிருஷ்ண பரமாத்மா ரொம்பவும் பக்தருக்கு ஈஸியாக வசப்படுவான் எனக்கு காணிக்க பொருளே வேண்டாம் மனசுல அன்பு இருந்தா போதுன்னு சொல்ற ஒரே கடவுள் அவன்தான் நீ ஒண்ணுமே குடுக்க பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு பகவத்கீதையில சொல்றான் காஞ்சி போன இலை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கொண்டாந்து இதுதான் கிருஷ்ணா எனக்கு காணிக்க இத வச்சுக்கோன்னு சொன்னா அவன் கோச்சிக்கவே மாட்டான் பத்திரம் புஷ்பம் புஷ்பம்னா நீங்க வந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைய இமயமல இருந்து கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல உங்க வீட்டு தோட்டத்துல முளைச்சு கிடக்கிற உதவாக்குற பூ நீங்க எந்த பூவை எடுத்து உங்க கூந்தலுக்கு வச்சுக்க மாட்டீங்களோ அந்த பூவை கொண்டாந்து கொடுத்தா கூட சரி ஓகேன்னு ஏற்றுக்குவோம் புஷ்பம் பழம் பழம் அந்த பழமும் வசதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க ஒரு டஜன் வாழைப்பழம் பார்க்காம வாங்கிட்டீங்க அது ரெண்டு பழம் அழுகி போயிருக்கு அந்த ரெண்டு கொண்டாந்து கிருஷ்ணாக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட போய் தொலைதான் வாங்கிக்குவான் அப்படியே செஞ்சு வைக்காதீங்க நான் சும்மா ஒரு அர்த்தத்துக்காக சொன்னேன் அதாவது அவன் கூச்சிக்க மாட்டாங்கிறதுக்காக சொன்னேன் பழம் தோயம் ஒரு பாட்டி சொல்லுது எனக்கு இலையும் கிடைக்கல பூவும் கிடைக்கல பழமும் கிடைக்கல அப்படின்னா சரி பச்சை தண்ணி கிடைக்கும்ல உனக்கு வெறும் தண்ணி அதை வைடா போதும் அப்படின்னு வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை உள்ளங்கையில் வச்சு கொடு போதும் அப்படியே குடி அது தீர்த்தந்தான் அப்படின்னா அப்போ வெறும் தண்ணியை கொடுத்தாலும் போதும்னு சொல்றவன் கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கண்ணனிடம் ஈஸியாக அவன் கேட்டவனே கொடுத்துருவான் சக்கரத்தை கேட்டா எங்க ரதத்துக்கு இல்லையா உடனே கொடுத்துருவான் அவன் பக்தபட்ச ஒரு தடவை மகாபாரதத்துல வனவாச காலத்துல பாண்டவர்கள் ஒரு முறை கிருஷ்ணனை விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்கனா எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்பப்ப நம்ம கிருஷ்ணனோட டச்சில் இருந்தா நால பின்ன ஆபத்துக்கு உதவுவான் அப்படின்னு கிருஷ்ணனை விருந்து கூப்பிட்டா அவனுக்கு புரிஞ்சு போச்சு என்ன என்ன அரசியல்வாதி நினைச்சுக்கிட்டியா இப்படியெல்லாம் சைஸ் பண்றதுக்கு உண்மையான அன்போட கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இல்லை தர்மா நான் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டான் இப்போ இதை சொன்ன உடனே பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் ரொம்ப வருத்தமாக கிருஷ்ணன் நாம கூப்பிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டானே துரியோதனம் கூப்பிட்டு முடியாதுன்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை இப்போ நம்ம மேல கோபமா என்ன செய்தின்னு புரியலையேன்னு அந்த நேரத்தில் பீமன் வழியே போயிருந்தான் அவன் வந்தான் என்ன எல்லாம் ஒரே அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே என்ன செய்தி சாப்பாட்டுக்கு ஒண்ணு வழி இல்லையா அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவன் சிந்தனையில எப்பவும் சாப்பாடை பத்தி இருக்கும் மனுஷனுக்கு சோகம்னா சாப்பாடு இல்லையோ அப்படிதான் நினைப்பான் அவன் சொன்னா சாப்பாடெல்லாம் இருக்கப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு பற்றியது ஆனா அப்படின்னா என்னன்னா கிருஷ்ணனை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஃபு இதுதானே இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அவன வர வைக்கிறப்ப அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வழிய போய் மனசுக்குள்ளே கிருஷ்ணனை பக்தியாக நினச்சான் ஒரு பிரபத்தி பண்ண இப்போ திரௌபதி வந்து மனசுக்குள்ளே தானே நினைச்சா கிருஷ்ணா எனக்கு சேலை வேணும் அதை ஒன்று தெரிஞ்சது இல்லையா அதான் மனசுக்குள்ளே கிருஷ்ணா நீ எங்கள் விருந்துக்கு வரணும் நீ முடியாதுன்னு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா நான் கையில் வச்சிருக்கிற இந்த கதை இருக்கு இல்லையா தூக்கி வானத்தில் விட்டறிய போறேன் அதை எப்படி விட்டுறிவே அதனுடைய கூர்மையான முனை பூமியை நோக்கி வர்ற மாதிரி விட்டுறிவேன் நான் என்ன பண்ணுறது கரெக்டாக என் உச்சி மண்டைய அது விழுகிற இடத்திற்கு நேரம் இருக்கும்படி போய் நிக்க போறேன் என் கதை எப்படிப்பட்டதுன்னா எத்தனையோ கிலோ வெயிட் உள்ளது அது வந்து விழுந்தோனே மண்டை பொழுந்திர இப்போ இந்த கதை மேல போய் என் மண்டையில வந்து விழுகிறதுக்குள்ள நீ வந்துடணும் விருந்துக்கு அப்படி நீ விருந்துக்கு வரலன்னா நீ விருந்துக்கு வராத காரணத்தினால பீமன் செத்து போனான் அப்படிங்கிற பெயரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையை விட்டுட்டான் மேல கரெக்டா போய் அந்த கதைக்கு நேரம் நின்னா இப்போ நாம் அவன் ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் நெருக்கி வரும்போது டக்குன்னு நகர்ந்துருவோம் செகண்ட் சான்ஸ் பார்ப்போமே அப்படின்ட்டு ஆமா அப்படி நகரல சாபம்டான்னு நின்னான் கடைசி வினாடி வரைக்கும் கண்ணன் வரலை அந்த கூறிய கதையின் நுனியானது இவனுடைய தலையின் உச்சி பகுதியை தொடுவதற்கு இன்னும் ஒரு மில்லி மீட்டர் இருக்குதுங்கிற கண்ணன் கையை குறுக்க கொடுத்துட்டான் கொடுத்தா அப்படியே அந்த கதையை வாங்கி என்ன அசட்டு போயலை இதுக்காக விட வாடா என்னடா சாப்பாடு வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டான் வீட்டை விட்டு வெளியே போற போது தனியே போன பீமன் கண்ணனோடு வீட்டுக்குள்ள நுழையிறான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எங்க போயிடா கூட்டிட்டு வந்த கிருஷ்ணன் துவாரகையில இருக்கிறான் நம்ம காட்டில இருக்கிறான் என்னன்னு கூப்பிட்டு வந்த அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அவனுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அதை வச்சு அடிக்கணும் உங்களை தான் தெரிய மாட்டேங்குறது அப்படின்னா அது டெக்னிக் அப்படின்னா ஆணவ அகம்பாவம் இல்லாம சுயநலம் இல்லாம அவன் மேல அன்பு வச்சு அவனுக்காகத்தான் நாம வாழ்றோம் இல்லைன்னு அந்த வாழ்வு தேவையில்லைங்கன்னு நினைக்கக்கூடிய அளவு ஒரு உத்தமமான அன்பு இருக்கணும் அதுக்கு அவன் கட்டுப்படுவான் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவான் அதனால இந்த கண்ணனை சக்கரம் கேட்டால் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணன் கொடுத்துருவான் ஆனா எனக்கு அது அவமானம் இன்னொருத்தங்கிட்ட நான் வாங்கினேன் ஆகி போகும் கிருஷ்ணசிய சக்கரே ஜகிஹி ஜகிஹிங்கிறது இந்த திருஷ்ணாங்கிற வார்த்தையோட போய் சேரும் திருஷ்ணாம்னு ஆசையை ஜகிஹி விட்டு இப்போ சில பேர் வந்து நினைக்கலாம் கிருஷ்ணனும் ஒன்று தானே சூரிய நாராயணனும் ஒன்று தானே இவர் அவருக்கு கொடுத்தா என்ன அவர் இவர் கொடுத்தா என்ன அது வந்து சில வியூகங்களில் லீலார்த்தமாக அந்த மாதிரி அவன் லீலையாடுவான் கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் இருக்கிறாரு படுத்துருக்கிறார் பள்ளி கொண்டு அவர் வந்து அன்னானம் ஒரு கால் காசு மேல் திருப்பதிக்கு அனுப்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படி இந்த பணம் வந்து அந்த கோவிந்தராஜ் பெருமாள் காலில் விலங்கு போட்டுருவார் அர்ச்சகர் உடனடியாக பணம் எங்கே இருந்தாலும் வந்து சேர்ந்துடும் அப்புறம் அந்த பணத்தை அனுப்புவார் அது எதுக்குடான் அப்படின்னா பத்மாவதி தாயார் கல்யாணத்தப்ப சீனிவாச பெருமாள் குபேரண்ட கடன் வாங்கினாராம் அந்த கடன் எவ்வளவு விடா அசலை திருப்பித் தர்றது இப்போதைக்கு முடியாது அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கிட்டார் பல கோடி பவுன் அதனால் வட்டி கட்டுறது டெய்லி இவர் கோவிந்தராஜ பெருமாள் அண்ணனா அவர் தம்பியா நீ வந்து எனக்கு வசூல் பண்ணி கொடு நான் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வட்டி காசு இங்கே வசூலாகிறதை வச்சு தான் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு இது எனக்கு தெரியாது நான் எம்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு திருப்பதி போயிருந்தபோது நானும் சில நண்பர்கள்லாம் அங்கே போய் சன்னதிக்கு போயிருந்தோம் அங்க போனால் பெருமாள் காலில் ஏதோ விலங்கு போட்டிருக்குது என்ன சாமி பெருமாள் காலில் விலங்கு போட்டிருக்குது அப்படின்னா அது இன்னைக்கு டூட்டி ஒழுங்காக பார்க்கலை அதை மாட்டி விட்டேன் அப்படின்னா என்ன சாமி ட்யூட்டி பார்க்கல அப்படின்னு இந்த கதையை சொல்லி இன்னைக்கு போதிய வசூல் இன்னும் ஆகலை வசூல் ஆனால் தான் எடுத்து விடுறது இல்லாட்டி நைட்டு கூட ஒரு தூக்கம் கிடையாது இருக்கு சரி என்னைக்கையாவது ஃபெயில் ஆயிருக்குதா ஒரு நாள் போயிலானது இல்லைங்க கோவில் கதவு சாத்துறதுக்கு உள்ள எப்படியும் பணம் எங்கே இருந்தாலும் வந்துடும் ஒரு தடவை இப்படி விலங்கு மாட்டேன் வசூல் ஆகலையா இன்னும் ஒரு கால் மணி நேரம் இருக்கு நட சாத்தக்கு அப்ப நான் பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் நீ இதுல இருக்கிறியா இல்லையா அது சொல்லு நீ இல்லேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேற வேலை பாக்க போயிடுவான் நீ இருக்கிறதான்னு நினைச்சு தான் நாங்கள் டூட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சேட்டு வந்தான் வந்து ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை கொண்டாந்து கூட்டிட்டு என்னோடனா மேல் திருப்பதிக்கு மூணு சேர்க்கு மூணு சூடுகேசாம் கீழ் திருப்பதிக்கு ஒரு சூழ்கேசம் அன்னைக்கு வந்து சேர்ந்து போச்சு அப்படின்னா அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நாராயணன் என்று மறள் செய்வான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான் அதனால இப்ப இதுவும் பெருமாள் தான் அதுவும் பெருமாள் தான் என்றாலும் ஒரு லீலையாக விளையாட்டாக இப்படிலாம் ஒரு ஆட்டம் ஆடுவான் இந்த ராமாவதார காலத்தில் உபேந்திரன் யாரு இந்திரனுடைய தம்பியா இருக்கிறது விஷ்ணுதான் அந்த உபேந்திரன் தான் அங்கதனா வந்து பிறந்தான் அதே மாதிரி வியாழ பகவான் தான் திரோணாச்சாரியர் வந்து பிறந்தார்கள் அதாவது அவங்க அம்சம் அவங்களுடைய ஆசையினாலே வந்து பிறந்தார்கள் ஆனா அங்கதனா இருக்கும் போது அவர் விஷ்ணு இல்லை துரோணனா இருக்கிற போது வியாழ பகவான் இல்லை இது வேற அவதாரம் அது மாதிரி அவங்க அம்சமாக வந்து பிறக்கிற போது இந்த லீலைக்கு ஏற்ப போட்ட வேஷத்துக்கு ஏற்ப நாடகம் வித்தியாசப்படும் இங்கே சூரிய இருக்கிறான் அங்கே கிருஷ்ணனாக இருக்கிறான் அப்போ கிருஷ்ணனா இருக்கிற நிலையிலே சூரிய நாராயணன் வேறுபட்டவன் போல ஒரு பாவனை கிருஷ்ணாம் கிருஷ்ணசிய சக்கரே ஜகிகி கிருஷ்ணனுடைய சக்கரத்தின் மீது உன்னுடைய ஆசையை விட்டுவிடுக்க சக்கரஹா நைக்க சக்கரங்கிறது ரெண்டா பிரியும் ஏக சக்கரகான்னு பெரிய ஏக சக்கரகான்னு பெரிய போது அது ஒண்ணு சேர்ந்தா நைக்க சக்கரகான் வரும் ஏக சக்கரக ஒரு சக்கரத்தால் ஓடும் வண்டின்னு அர்த்தம் ஏக சக்கர ஆனா ஒரு சக்கரத்தால் ஓடும் வண்டி அதாவது என்னுடைய ஒரு சக்கரத்தால் ஓடக்கூடிய இந்த தேரானது நகி ரதோ யாத்தி இது செல்லாது என்று இல்லை கீழே இதிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும் அதாவது விஸ்வ உபகிருத்தி இதி அப்படின்னு அந்த இதி எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நகி யாத்தி அப்படின்னு வரணும் ஒரு சக்கரத்துல இந்த வண்டி ஓடாதுன்னு இல்லை இந்த வண்டி ஓடும் இது காலமா ஓடி இருக்கு சேரும் போது நகின்னு வரும் ஹி என்றால் இது அசிச்சொல்லாவும் வச்சுக்கலாம் அன்றோன்னு வச்சுக்கலாம் ந என்பது இல்லை இந்த நகியை தான் இந்தியில இன்னைக்கு நகி ஹ அப்படின்றான் அதாவது இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்தியில ஒரு ரெண்டும் சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னா இல்லை என்பதை இந்தியில சொல்றதா இருந்தா அப்படி சொல்லணும் நய அப்படி சொல்லணும் அந்த நகிங்கிற வார்த்தை இது சன்ஸ்கிருத்திலிருந்து வந்ததுதான் நகி நகி ரத்தோ யாத்தி யாத்தி என்றால் செல்வது மே மே என்றால் என்னுடையது நயக்கு சக்கர அதாவது ஒரு சக்கரத்தால் இது போகாது என்று இல்லை யோக்தும் யுக்தியம் கிம் உச்சை சிரவசம் அபிலஷசி அஷ்டமம் ரெண்டாவது இருக்கு அது கொஞ்சம் அமைதி மூணாவது இருக்கு அருந்தவாலு நாலு இருக்குதே சாட்சா குரங்கு எட்டாவது இருக்கு ஏந்தான் பெத்தனோம் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது என்ன மூணாவது நாலாவதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அது என்ன மூணாம் கிளாஸ் நாலாம் அவங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு அவங்க பெற்ற அருந்தவை செல்வங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இங்க அஷ்டமம் அப்படின்னா இங்க என்ன குறிக்குதுன்னா குதிரை ஏற்கனவே இருக்கிறதுனால எட்டாவது என்று சொல்வது இங்க குதிரையைத்தான் குறிக்கும் இது உயிர் இது இடத்துக்கு மாறும் இப்போ சந்திர அஷ்டமம்னு ஜோசியத்துல சொல்றான் அங்க அர்த்தம் வேற ஜோசியத்துல அஷ்டமம்னா எட்டாவது இடம்னு அர்த்தம் அஷ்டம சந்திரன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ சாதாரணமா ஜென்ம லக்னத்திலிருந்து எட்டாம் இடம்னு ஒரு இருக்கு இது தவிர சூரியனுக்கு எட்டாம் இடம் சந்திரனுக்கு எட்டாம் இடம் இப்படி எல்லாம் பாப்பாங்க இப்படி எல்லாம் பார்த்து சலிச்சு பார்த்தா ஒரு பக்கம் நல்லதா வர்றது ஒரு பக்கம் கெட்டதா வரும் அங்க அஷ்டமம் என்பது எயித் இங்கே அங்க எட்டாவது இடத்தை குறிக்கும் இங்க எட்டாவது குதிரையை குறிக்கும் அதை தான் சொல்ற அஷ்டமம் அந்த எட்டாவது குதிரையை யோக்தும் யுக்யம் யுக்யம் என்றால் பூட்டப்படும் குதிரை யுக்யம் என்றால் மாட்டப்படுவது பூட்டப்படுவது இந்த இடத்துல அது உன்சகையின் குதிரையை குறிக்கும் இந்த ரதத்துல குதிரையை தானே பூட்டுறாங்க இப்ப உழவனா இருந்தா அதை வந்து மாடியும் சொல்லலாம் இங்க வந்து தேரா இருக்கிறனால குதிரையை நம்ம சொல்ல வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் பாணினி தன்னுடைய புஸ்தகத்துல இரும்ப வந்து காலா அயஸ் என்றும் செம்ப வந்து லோகிதா அயஸ் என்றும் சொல்றார் அதாவது சிவப்பாய் இருக்கும் இரும்பு கருப்பாய் இருக்கும் இரும்பு ரெண்டு குறிக்கிறார் இரும்பு எங்காவது சிவப்பா இது என்ன சிவப்பா சொல்றாருன்னா செம்பு தான் அவரு செவ்விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது நம்ம இடத்த வச்சு நம்ம யோகிச்சுக்கணும் அது மாதிரி இங்க யுக்யம் என்பது மாட்டப்படுவது இங்கே குதிரை பூட்டப்படுவது யோக்தும் பூட்டுவதற்கு இந்த நுகத்தடியிலே பூட்டுவதற்கு கிம் என்ன உச்சை அபிலஷசி உச்சைக்கு நீ ஆசைப்படுகிறாயா அபிலாஷை அபிலஷசி என்றால் ஆசைப்படுகிறாயா கிம் அபிலஷசி அப்படின்ற கிம் உச்சை அபிலஷசி அஷ்டமம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுற போது கிம் உச்சை அபிலஷ்டமம் அப்படின்னு கச்சா பிச்சானு வரும் நடிகர் விவேக் குழந்தையா இருக்கிற போது அவங்க அப்பா கிட்ட எங்கேயோ ஒரு தின்பண்டத்தை பாத்துட்டு வந்து எனக்கு அதை வாங்கி கொடுன்னு கேக்குறாரு என்னடா வேணும்னு சொல்லி நான் எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுக்குறேன் காவாச்சார் அப்படின்னாரு காவாச்சாரா எனக்கு நினைவு தெரிஞ்சு காவாச்சார்னு ஒரு டிஃபன் எங்கயுமே இல்லையடா அப்படின்னு காவாச்சார் வேணும் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உருளே அழுவையான் சரினு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு முதல்ல மிட்டாய் கடைக்கு போய் இது அல்வா பூந்தி எல்லாம் இது இல்லை இது அப்புறம் இந்த சோடா கலர் கடைக்கு போய் கடை இது இல்லை இது இல்லை இது வேணும் காவாச்சார வேணும் என்ன யா எழுது தெரியலையே அப்படிங்கிற போது அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் காராசேவக தின்னு இருக்கலாம் அதுதான் வேணும் அதுதான் வேணும் அதான் காவாச்சார் அப்படின்னா காராசேவகம் வச்சிருக்கிற பேர் காவாச்சார் வாயில வார்த்தை சரியா வராத காலாது சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் பேச நாம அப்படி உள்ள மழையை பேசுற போது மாதிரி உள்ளிட்டிருக்கிறான் அது மாதிரி வார்த்தை உச்சரிப்புல நமக்கு ஒரு குழப்பம் பொருள் புதிந்ததுதான் பொறுத்து பாக்கணும் கிம் உச்சை சிரவசம் அபிலஷசி நீ உச்சை சிரவசை குதிரையாக எட்டாவது குதிரையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா அது யாருடைய குதிரையினருகோங்கருக்கு தான் அந்த விருத்தராசுரனை இந்திரன் கொண்டான் அதனால இந்திரனுக்கு விருத்திர சத்ருன்னு பேரு சத்ரு என்றால் எதிரி விருத்தரனுக்கு சத்ரு யாரு இவ அந்த மாதிரி விருத்ராசுரனை கொன்ற இந்திரனுடைய உச்சேசிரசுக்கு நீ ஆசைப்படுகிறாயா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு டெர்மினாலஜி இந்த குணசீலம்னு ஒரு ஊர் இருக்கு உங்களுக்கு தெரியும் அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறார் அங்க இருக்கிற பெருமாளை கும்பிட்டா அடங்கப்படாதிகளுக்கு நல்ல குணவருமோ அதான் குணசீலம்னு பேர் வச்சிருக்கிறாங்களோ சீலம்னா ஒழுக்கம் குணம்னால நல்ல குணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு வந்து அர்த்ததல்ல தால்பிய முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த தால்பிய முனிவருக்கு சிஷியர் இருந்தார் ஒருத்தர் அவர் பேரு குணசீல மகரிஷின்னு பேர் அவங்க அம்மா அப்பா அவருக்கு நல்ல ஒழுக்கமான பிள்ளையா வரணும்னு குணசீல மகரிஷின்னு பேர் வச்சிருக்கு அவர் குணசீலன்னு பெயர் பெற்றவர் ரிஷி ஆகி மகரிஷி குணசீல மகரிஷின்னு பேர் பெற்றார் தால்விய முனிவர்கிட்ட சகல சாஸ்திரங்களும் படிச்சுட்டு கொடுக்க வேண்டிய குருதட்சிணையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டவர் திருப்பதி வந்தாராம் திருப்பதியில் இருக்கிற சீனிவாச பெருமாளை பார்த்துட்டு அந்த அழகில் அப்படியே சொக்கி போனாராம் அவருக்கு என்னடான எந்த எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் பெருமாள் வந்து இவ்வளவு சௌந்தர்யமாக நான் எங்கேயும் பார்க்கல இந்த கோவில் விட்டு போகிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிது நான் போகிற இடமெல்லாம் உன் உருவம் தெரியும்படி எனக்கு அருள் செய்ய மாட்டியா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரான் அப்போ பெருமாள் அவர் முன்பு தோன்றி ஏண்டா அப்படி புலம்புற நீ வந்து காவிரிக்கரை ஓரமாக போய் தவம் இரு அங்க இதே மாதிரி நான் பிரசன்னாகிறேன் சுயம்புவா பிரசன்னமாகறேன் அங்க நீ என்னை வச்சு நிரந்தரமா பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்ப நம்ம குணசீலம்னு சொல்றோம் அந்த இடத்துல இவர் தவம் இருந்தாராம் பெருமாள் அதே மாதிரி பிரசன்னமானார் உடனே ரொம்ப ஆனந்தமாகி அவர் அங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்பவும் கூட திருப்பதிக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகள் எல்லாம் குணசீலத்தில் செய்யலாம்னு சொல்லுவாங்க எப்படி ஒப்புலேப்பன் கோயிலில் செய்யலாமோ அதே மாதிரி குணசீலத்தில் செய்தால் ஏன்னா அதுவும் சுயம்பு மூர்த்தி அதே மாதிரி தோன்றிய சுயம்பு மூர்த்தி இது அவர் குணசீல மகரிஷிக்காக காட்சி கொடுத்ததுனால அவர் வந்து குணசீலப் பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் அழைக்கப்படுகிறார் நம்ம எம் ஆர் ராமசாமி செட்டியார் சொன்ன மாதிரி அங்கே பிரயோக சக்கரம் சக்கரம் வந்து இப்படி இருக்கும் அழகர் கோவில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் எதிரியை வெட்டுவதற்கு தயார் நிலையில் இருக்குமா இவர் எங்கள் ஆனந்தமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற போது என்னாச்சு கால்பிய முனிவர் பத்ரிநாத்லேருந்து ஆள் அனுப்பி விட்டார் குணசீலனுக்கு எப்பா நீ அர்ஜென்ட்டாக அங்கே வரவேண்டிருக்கு எனக்கு சில காரியங்கள் உன்னால் ஆகணும் இவருக்கு இந்த பெருமாளை விட்டுட்டு போக மனசு இல்லை ஆனால் அந்த பக்கம் பார்த்தா குருவுடைய ஆணை அவர் இல்லாட்டி பெருமாள் இவர் மாட்டார் என்ன செய்யறதுன்னு தடுமாறினார் அப்போது இந்த குணசீல பெருமாள் சொன்னாராம் உனக்கு குரு தான் முக்கியம் உன் குருவை தேடி நீ பத்ரிநாத்துக்கு போ பத்ரிநாத் பெருமாள் வந்து உனக்கு இந்த வடிவில் காட்சி அளிக்கும்படி நான் அருள் செய்கிறேன் நீ இப்போ அங்கேயும் நீ என்னையே பார்ப்பாய் அப்படின்னு அவர் சொல்லவே அவர் பதிரிநாத் போவார் போகிறதுக்கு முன்னாலே தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தனை அங்கே நியமிச்சுட்டு டேய் எனக்கு பின்னாலே நீ தான நைவேத்தியம்லாம் பார்க்கணும் எல்லா கைங்கரிய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியமிச்சுட்டு போனாரான் ஆனால் இவர் நியமிச்சுட்டு போன காலத்தில் நீங்களுக்கு இடம் பக்தர்களுக்கு இடம் கவுண்டருக்கு ஆனா அப்ப வந்து அது ஒரு காடு அடர்த்தியான காடு அந்த காட்டுல பெருமாள் மட்டும்தான் இருப்பார் பீடத்துல சுற்றிலும் பயங்கரம்தான் எந்த நிமிஷம் என்ன வரும் சொல்ல முடியாது குணசீலம் மகரிஷியனுடைய யோக மகிமையினாலே துஷ்ட விலங்குகள் வராமல் இருந்தது அவர் போன பிறகு சிஷியனுக்கு அவ்வளவு ஆச்சாரம் பத்தல புலிசிங்கம் ஆரம்பிச்சிருச்சு இந்த புலிசிங்கத்துக்கு பயந்து அந்த சிஷியன் நைவேரியம் தட்டுக்கிட்டு போட்டு ஓடிய போயிட்டான் பெருமாள் ஆச்சு நமக்கு என்ன போட்டு ஓடி போயிட்டான் அப்ப கவனிப்பார் இல்லாமல் அந்த பெருமாள் வந்து நாலாவட்டத்திலே கல்யாணம் புற்று கட்டியது அந்த புற்றுலே அவர் மூழ்கி போனார் மழை பொழிந்தது வெள்ளம் வந்தது காவிரி பக்கத்துல ஓடுது அப்படியே பூமிக்குள்ளே மூடி போச்சு பல ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு பசுமாடு கரெக்டாக அந்த புத்துக்கு மேலே போய் தினமும் பால் கறக்க மாட்டானான் அதை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மன்னன் வந்து பார்த்தா உள்ளிருந்து பெருமாள் வெளிப்பட்டார் பெருமாள் அவனுக்கு கனவு தோன்றி நீ எனக்கு இங்கே கோவில் கட்டு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் அவன் ரொம்ப மனக்கவலையில இருந்தானான் பல பிரச்சனைகள் அரசாங்க பிரச்சனைகள் அதை தீர்த்து வச்சானேன் அப்போ சொன்னாரான் உன்ன மாதிரி யாரெல்லாம் மனக்கவலையோடு வர்றாங்களோ சில பேருக்கு கவலை எந்த அளவுக்கு இருக்கும்னா சித்த பிரமை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருப்பாங்க அந்த கவலை பிடிச்ச கூட நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாராம் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மருமக வீட்டுல இருந்து குப்பையை எடுத்துக்கிட்டு அந்த சந்து முக்க கொட்டுறதுக்கு வரும் வரும்போது இந்த கையில குப்பை தட்டை இந்த கையில நீ செஞ்சா நியாயம் நான் செஞ்சா நியாயம் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு வரும் எதிர வரைக்கும் அசந்து போவோம் இந்த பொண்ணு யார பார்த்து பேசுதுன்னா மாமியார பார்த்தா அப்படி பேசுது வீட்டுக்குள்ள கத்த முடியாது வெளியே வந்து குப்பை கொட்டுற சாக்கில மானசீகமா மாமியார் எதிர்க்கிறதே கண்டபடி ஏசிட்டு வரும் சரி ரோட்ல நாலு பேர் பாக்குறாங்களேன்னு நினைக்காது அது காரணம் கவலைகள் அதிகமாக போது மனுஷன் சூழ்நிலைகளை மறக்கிறான் பூமி அதாவது புத்தி பாதிக்கப்படுகிறது அதான் சித்தப்பெருமைங்கிறது அதனால சித்தப்பெருமை உள்ளவர்கள் எல்லாம் நான் குணப்படுத்துவேன் பெருமாள் சொன்னார் அந்த ராஜாவுக்கு கொடுத்த வாக்குப்படி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது கவலையினால் ஏற்பட்ட சித்த பெருமை நிஜமாவே இருக்கிற பைத்தியங்கள்லாம் இப்போ கொண்டு போய் கட்டுறாங்க இந்த பேய் அடித்தது பிசாசு பிடிச்சது மருந்து வச்சது சூன்யம் வச்சது எல்லா கொண்டு போய் கட்டுறாங்க அங்கே நல்ல குணமாகுது அது ஒரு சுயம்பு மூர்த்தி குணசீலம் பெருமாளுடைய மையமே பல பேருக்கு தெரியறது என்ன அப்படின்னா அத வந்து சின்ன பெருமாள்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொன்னு குணசீலம் பெருமாளாலே துரத்தப்பட்ட பிசாசுகள்லாம் அங்கேதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க நீங்க போய் பேய் இல்லாமல் அங்கே போய் பேயோடு திரும்பி வராதிங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் போய் குணசீலம் பெருமாள்கிட்ட இங்கே விரட்டப்பட்ட பிசாசங்களும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது வந்து பிடிக்காத படிக்கி நீங்கள் காப்பாற்றணுன்ட்டு எதுக்காக அதை சொல்கிறேன் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை பக்தியோடு போங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்கே போனீங்கன்னா நீங்கள் வரும்போது ஏழு எட்டு பிசாசம் மாடியில் வந்து சேருவீங்க அதனால அங்கே பக்தியோட வினையத்தூரம் போனி நிறைந்த அருள் பெயரெல்லாம் நான் போய் சேவிச்சிருக்கிறேன் வரப்பிரசாதி எதுக்கு சொல்ல வர்றேன் இந்த மாதிரி விருத்திரசத்ரு அப்படிங்கிற பேரை பார்க்குற போது நமக்கு என்னென்ன கதை ஞாபகத்துக்கு வரணும் அது மாதிரி ஒவ்வொரு வரலாறு இந்த கதை சொல்லு கதை சொல்லுன்னு சின்ன பிள்ளைகள் பெரியவங்களை சொல்லப்படணும் தாத்தா பாட்டியை அப்போ இவங்க பாட்டுக்கு கண்ட கண்ட கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி சாமி கதையாக சொல்லி வளர்த்தாலும் அவங்க புத்தி திருந்தும் அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி தான் அம்பேத்காருடைய அம்மா அப்பா அப்படிதான் வளர்த்தாங்கண்ணா சுபாஷ் சந்திர போஸுடைய அம்மா அப்பா அப்படி தான் காந்தியுடைய அம்மா அம்மா அப்படிதான் வளர்த்தான் சத்ரபதி சிவாஜியுடைய அம்மா அப்படிதான் வளர்த்தான் அவங்கெல்லாம் பெரிய மகான்கள் ஆயிட்டாங்க இப்போ நாம வந்து சினிமா கதையை சொல்லி வளர்க்குறோம் அப்ப வந்து பிள்ளைகள் வளரும் போது என்ன மாதிரி வளருவாங்க அதனால புண்ணியமான கதைகளை இந்த மாதிரி தேவ்தேச கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னோம்னா அவங்க வளரும்போது அந்த மாதிரி ஒரு உறுப்படியான ஜெனரேஷனாக வளருவாங்க விருத்ரசத்ரோகோ இந்திரனுடைய அது வந்து எதுல போய் சேரும் உச்சை சிறவசங்கிறத போய் சேரும் இந்திரனுடைய உச்சே சிறவசம் அபிலசி அதுக்கு ஆசைப்படுகிறாயோ அப்படின்னுட்டு அடுத்து தன்னுடைய கொள்கை கோட்பாடை பத்தி சொல்ற அந்ய அபேட்ச விஸ்வ உபகிருதி திய கம்ப்ளீட்டா விட்ட அதாவது பிரருடைய உதவியை விட்ட எனக்கு ஒண்ணும் வேண்டியது இல்லைங்கிற மனப்பான்மை தக்த அப்படின்னா கம்ப்ளீட்டா விடுறது இப்போ சமணர்களில் திகம்பர சன்னியாசின்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க எனக்கு ஒன்றும் வேணாங்கிறது எந்த அளவுக்கு போயிடுவாங்கன்னா இடுப்புல கயிறு இருக்காது வேஷ்டையும் இருக்காது நிர்வாணமாக அழுவாங்க எனக்கு துணி கூட தேவையில்லைன்னு அவங்கெல்லாம் திகம்பரர்கள் அம்பரம்னா துணி திக் அப்படின்னா கேவலம் தேவையில்லைன்னு அர்த்தம் சமணத்தில் ரெண்டு பேரும் உண்டு ஸ்வேதாம்பரர் திகம்பரர்னு ரெண்டு திகம்பரர் வந்து நிர்வாணிகள் சுவேதாம்பரது வெளில வேட்டி கட்டி இந்த வெள்ளை வெடி கட்டணவங்க எல்லாம் சமண கோவிலுக்குள்ளே பெண்களை அனுமதிப்பார்கள் திகம்பரவர்கள் சமண கோவிலுக்குள்ளே பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள் இஸ்லாமத்துல வந்து ரெண்டு பேரும் இருக்கு அப்ப ஒண்ணு வேண்டாம்னு சொல்றவங்க திகம்பரவர்கள் அது போல தனைத்தையும் வேண்டாம் என்று வெறுத்தவன் எதை பிறருடைய உதவி மற்றவங்களுடைய உதவி எதுவுமே தேவையில்லை என்கிற கோட்பாடு உதவிக்கு ஒருத்த கிட்ட போய் கை நீட்ட மாட்டாங்க நம்ம சாலமன் பாப்பையான்னு ஒரு பிரபலமான பேச்சாளர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் ரொம்ப ஏழு குடும்பத்துல பிறந்தவரான் அவருடைய பேட்டியில சொல்லியிருக்கிறார் அவர் வந்து சின்ன பிள்ளையா இருந்தபோது அவங்களுக்கு எவ்வளவு ஏழ்மையா அவங்க அம்மா ரவுக்கு துணி வாங்கினா டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தா காசாகுமே காசு நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிறதுனால காய் நறுக்கிற அருவாமணையில அந்த ரவுக்கையை கட் பண்ணி கை ஊசினால தானே தைச்சு துற துறன்னு போட்டு வாங்கணும் டெய்லருக்கு போனால் அதுக்கு அஞ்சு ரூபாய் தூரம் கொடுக்கணுமே அப்படின்னு அவ்வளவு ஏழ்மையில நாங்கள் இருந்து வந்தோம் அப்படின்னு சாரம் பார்ப்பேன் ஆனா அவ்வளவு ஏழ்மையிலையும் ஒருத்தட்ட போய் கை எந்த திருடுறதில்லை கடன் வாங்கறதில்லை அப்படிங்கிற ஒரு நேர்மையான கொள்கை அதுதான் இங்க சொல்றேன் அந்நிய அபேட்ச பிறருடைய உதவியை அபேட்சைனா வேண்டுதல் எதிர்பார்த்தல் அதை விட்டு விட்டு விஸ்வ உபகிருத்தி விஸ்வ உபகிருத்தி விஸ்வம்னா உலகம் உபகிருத்தினா உபகாரம் செய்தல் உதவி இந்த உலகத்துக்கு நாம பெரிய உதவி செய்யறோம் என்ன உதவி செய்யறோம் ஒளி தருகிறோம் வெளிச்சம் தருகிறோம் அக்னியை ஏற்படுத்துகிறோம் சூரியன் இல்லைன்னா நமக்கு அக்னி கிடையாது சூரியனுடைய வெப்பத்தினாலதான் நம்மளால தீக்குச்சி செய்ய முடியுது இப்ப சல்பர்னு சொல்றோம் அதில் தீக்குச்சி தீம மறந்து வைக்கிறான் அதெல்லாம் எப்படி உருவாகுது சூரியனுடைய கிரணங்களாலேதான் இந்த பூமியில் இருக்கிற சில பொருள்கள் தமக்குள்ளே உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வஸ்துக்களாக மாறுகின்றன இன்ஃபிளேமபிள் திங்ஸ் எல்லாமே சூரியனுடைய ஒடியினால தான் இருக்கு அவன் அக்னி இல்லை வேதத்துல அதிகமான சூத்தங்கள் அதிகமான ஸ்தோத்திரங்கள் அக்னி பகவானுக்கு தான் இருக்கு அக்னி தான் முக்கியம் அக்னி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது யாகத்துக்காகனி சமையலுக்காகனி உடம்புக்காகனி மரங்களுக்காகனி விலங்குகளுக்காகனி வாழ்க்கைக்கு அக்னி அக்னி இல்லாட்டி வாழ்க்கையை நடக்காது அதனால இந்த உலகத்துக்கு உபகாரம் நாம் செய்கிறோம் இது ரவி ரவி அப்படின்னு சொன்ன சூரியன் அர்த்தம் சூரியன் வந்து யாரை வையிறான் இந்த அருணனை ஏசுறான் அந்த அருணனை அப்படி நினைக்காதேன்னு சொல்றான் அந்த சூரியன் வந்து சித்திர மாசத்துல மேஷராசியில் நுழைகிறான் அதுக்கு விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க கேலண்டர்ல சமயத்துல விஷு புண்ணிய காலம் எழுதி நீங்க தினசரி கேலண்டர்ல ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு நீங்க பக்கம் அடைஞ்சிட்டாலே நீங்க யாரும் ஜோசியர் தான் இருக்கிறத படிச்சுட்டு என்னமோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி கேட்டா மாட்டான்னு போட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத தேரியப்பாரு கிழமையப்பாரு அத்தோட வீடு மிஞ்சி போனா ராகுகாலம் குளிக காலம் தெரியும் அவ்வளவுதான் அந்த லெவலில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம அதுல எழுதப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொன்னும் என்ன என்ன விஷு புண்ணிய காலம்னு நிறுவான் சில சமயத்துல அகசுன்னு செலுத்துவான் சில சமயத்துல தியாஜியம்னு இருக்கும் சிலதுல சிலது வந்து பலவிதமான சொற்றொடர்கள் அதுல காணப்படுகின்றன அதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் விஷு புண்ணிய என்னன்னா இரவும் பகலும் சமமா இருக்கிற காலம் அது அதாவது விஷுன்னு சமம்னா இருக்கும் தேவர்களுக்கு மார்கழி மாசம் அதிகாலை பொழுது சித்திரை மாசம் மத்தியான பொழுது அதாவது பகல் பதினைந்து நாளிகையிலிருந்து இருபது நாளிகைக்குள் இருக்கிற அந்த ஐந்து நாளிகை பொழுது அவங்களுக்கு சித்திர மாசம் ஒரு மாசம் இப்ப நமக்கு வந்து நிமிஷங்கள்ல மணிகள்ல நேரம் அவங்களுக்கு மாச கணக்கில் மனிதர்களுடைய ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி கணக்கு போகுது அது மார்கழிங்கிற ஒரு மாசம் முழுக்க தேவர்களுக்கு காலைப்படுது காலைப்படுதுன்னா மூன்றரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு அந்த முப்பது நாள் அதே மாதிரி சித்திரை மாசம் முப்பது நாடுங்கிறது மத்தியானம் பன்னெண்டு அஞ்சு நாளிகை பொழுது ஒரு மாசம் அவங்களுக்கு நிலவும் இரவையும் பகலும் சமமாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் ஒரு நேரம் அடுத்து சூரியனை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில சில விஷயங்கள் சூரியனுக்கு கொடி வந்து அஸ்வத்வஜம் அஸ்வம்னா கொடி குதிரை குதிரையை கொடியில் ஏந்தியவன் அவனுக்கு குதிரைதான் கொடி ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து சூரியனுக்கு உரிய இடம் அந்த சிம்ம ராசிக்கு ஆவணின்னு நினைக்கிறேன் ஆவணி தான் நினைக்கிறேன் அடுத்த ரத்தனம் வந்து மாணிக்கம் சூரியன் உங்களுக்கு பேவரபுளா இருக்கும் பட்சத்துல நீங்க மாணிக்கத்தை மோதிரத்துல போட்டுக்கலாம் சூரியன் உங்களுக்கு சரியில்லைன்னா மாணிக்கம் போடலாமான்னு ஜோசியத்தை கேட்டுக்கணும் தானியம் வந்து கோதுமை சூரிய நாராயணனுக்கு என்ன படைக்கிறது அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க கோதுமை அவருக்குரிய தானியம் கோதுமையால் செய்யப்பட்டது சப்பாத்தி பூரி நார்தினு போறான் சொல்லலாம் சமித்து வந்து எருக்கு எருக்கையில வந்து சூரியனுக்கு பிடிச்சது அப்புறம் நைவேத்தியம் என்ன சக்கர பொங்கல் சக்கர ரொம்ப இஷ்டமான நைவேத்தியம் பெரியமான நிறம் சிகப்பு புஷ்பம் வந்து சென்னிர பூக்கள் பூக்கள்லயே சிவப்பா இருக்கிற பூக்கள்னா சூரியனுக்கு இஷ்டம் என்று சொல்லுவார் அதான் ரவி அப்படிப்பட்ட சூரியன் சாஸ்தி சாஸ்தி அப்படின்னா ஆணையிடுகிறான் சாஸ்தா அப்படின்னா ஆணையிடுகிறவன் அர்த்தம் ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தான் ஒரு பேர் ஒன் அதாவது தர்மசாஸ்திரங்களை ஏற்றி இன்னும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இப்ப சின்ன வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தாவெல்லாம் சின்ன சின்ன உத்தரவுகள் போடுவார்கள் குளிக்காம சாப்பிடாத பல்லு விடக்காம சாப்பிடாத கால்களுவாம வீட்டுக்குள்ள நுழையாத அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நின்று சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வந்துருக்கு பஃபே சிஸ்டம் பல ஊர்களுக்கு போறவங்க நின்று நின்று சாப்பிட்டு பழகி வீட்டில் அம்மா சோறு போட்ட உடனே டக்குன்னு தட்டை கையில் எழுந்திங்க நிற்கிறாங்க கண்ணாடிக்க முடியல சாப்பிட்ற அழகாக பார்ப்போமே அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இறந்து சாப்பிட்டாலும் இருந்து சாப்பிடு அப்படின்னு பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட அந்த பிச்சையெல்லாம் வாங்கி ஒரு இதில் உக்காந்து சாப்பிட்றா சாப்பிடாத தரித்திரம் அப்படிங்கிறது இறந்து சாப்பிட்டாலும் இருந்து சாப்பிடு இருந்து இருங்கிறது இப்ப மலையாள இருக்குரியப்பா அப்படிமா வந்த உடனே உட்காருன்னு அர்த்தம் இருந்து பேசுற இருக்காருதல் நின்னுகிட்டு சாப்பிட்றது அன்னலட்சுமிக்கு செய்யற ஒரு மரியாதை குறைவு இன்னைக்கு மேல்நாட்டுல அத ஒரு நாகரீகமா வச்சிருக்கிறான் பல கல்யாணங்கள்ல அப்படி வச்சிடறாங்க ஒரு தட்ட கையில கொடுத்து கியூவரிசில நின்று நின்றுட்டே சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதே மேல்நாட்டு ஃபேஷன் வெளிநாட்டுல இருந்து வந்த ஃபேஷன் ஸ்பூன்ல சாப்பிடுறது பேப்பர் தட்டுல சாப்பிடறது இதெல்லாம் பின்னால ஏற்பட்டது இது வந்து அன்னலட்சுமி செய்யக்கூடிய அவமரியாதை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் சாஸ்தா ஆணையிடுபவன் மனு ஒரு சாஸ்தா மனு வந்து சூரியனுடைய மகன் அவர் முத முதன்னு ஆணையிட்டார் மனு ஸ்மிருதி ஸ்மிருதிகள் நிறைய ஸ்மிருதிகள் யார் யார் எப்படி எப்படி வாழணும் யார் யாருக்கு என்னென்ன சட்டம் அப்படின்னு இயற்றினார் அதத்தான் பெரியவங்க படிச்சு ஆச்சாரம் பேர்ல இப்ப நமக்கு சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல இருந்து கோட் பண்ண தெரியாது இப்ப கிழக்கு தலை வச்சு படுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லு உங்க தாத்தா போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருப்பாவோ அவருக்கு படிப்பு பார்த்தாரு அவர் சஸ்கிருதத்துல கடமதான் தெரியும் அதனால பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா சொன்னார் நாங்க செய்து வருவோம் இஷ்டம்னா செய்யி நீ நல்லா இருப்ப இல்லாடி நல்லா இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் ஆரம்பத்துல மனு சொன்ன சாஸ்திரங்கள் சாஸ்தி எம் சஹா எந்த அருணனை இவன் சஹ அவன் சூரியன் எந்த அருணனை ஆணையிடுகிறானோ எம்னா யாரை சஹன் சஹங்கிறது இங்க சோ இருக்கு எம்சோ அப்படின் இருக்கு எம் பிளஸ் சஹ ரெண்டும் சேரும்போது இங்க அடுத்த வார்த்தை அவதாத் அப்படின்னு வர்றதுனால அந்த அவதாத் அப்படிங்கறது ஆணாவும் சஹங்கிறதும் சேர்ந்து இங்க கவிதைக்காக சோன்னு மாறி இருக்கு எம் சோ அவதாத் வக வகனா காக்கட்டம் அவ அப்படின்னா காப்பாற்று மாம் அவ என்றால் என்னை காப்பாற்று அவ தூ என்றால் என்னை காப்பாற்று சீனிவாசக மாம்சதா அவத்து சீனிவாசன் நினைச்சதா காக்கட்டும் அப்படின்னு அந்த அருணன் உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த அருணனுடைய உயர்வை சொன்னாரா அருணனுடைய குறையை சொன்னாரான்னு ஒரு கேள்வி இருக்கு அதாவது அருணன் ஒன்று நினைக்கிறான் அதை தப்புன்னு சூரியன் கண்டிக்கிறான் அப்ப யஜமானனுடைய உள்ள குறிப்பறிந்து நினைக்க தெரியாத ஒரு அருணம் காப்பாற்ற போறானா யஜமானனால் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு அருணை காப்பாற்ற போறானா அப்படின்னா கண்டிப்பா யாரிடம் நமக்கு செல்வாக்கு இருக்கிறதோ யார் நம்மிடம் கோபித்துக் கொள்ள மாட்டார்களோ அவங்கள தான் நம்ம கண்டிப்போம் இப்ப வந்து சிலருக்கு போய் சார் நீங்க ஸ்மோக் பண்றது நல்லது இல்லை அதை விட்டுடுங்க ஒரு பிசினஸ் அப்படிமா உன் வேலையை பார்த்துட்டு போடா நான் ஊதுறேன் ஊதாம போறேன் சாகுறேன் உனக்கண்ணா அப்படிமா ஐயோ நம்ம சொன்னது தப்பா போச்சுன்னு நம்ம பாட்டுக்குறோம் அறிவுரைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா யாருகிட்ட நமக்கு செல்வாக்கு இருக்கோ யாரு எதுக்கு பேசினாலும் நம்ம கண்டிப்பமோ அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா அறிவுரை சொல்லுவோம் இப்ப நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய மாணவர்கள் அவங்கள ஆசிரியர் கண்டிச்சு சொல்றான் இது தப்பு செய்யாத செஞ்சினா அடிதான் அப்படின்னு யாருக்கு சொல்லுவாங்க ஒரு நெருக்கமான பாசம் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த அருணனுக்கும் சூரியனுக்கும் எப்படிப்பட்ட உறவிடா இருக்குன்னா தந்தை மகன் போன்ற உறவு இருக்கிறது அதுதான் காட்டுது ரொம்ப ஒரு அந்தரங்கமான சம்பாஷணைய அது சொல்லுது இப்போ ஒருத்தர் வந்த ஒருத்தனை கூப்பிடும் போது மிஸ்டர் சோமசுந்தரம் அப்படின்னு கூப்பிடுறாரு இன்னொருத்தனை கூப்பிடுற போது டே நாராயணங்க படம் அப்படின்னு கூப்பிடுறாரு இப்போ விவரம் தெரியாத என்ன இந்த சோமசுந்தரம் கொடுத்து வச்ச மனுஷன் அவர் இவர் கூப்பிடுற போது மிஸ்டர் சோர்ஸோன்னு கூப்பிடுறாரு ஆனா இவர் இவரை கூப்பிடும்போது வாடான்னு கூப்பிடுறாரு அவ்வளவு தூரம் மரியாதை இல்லாம இருக்கு அப்படின்னு ஆனா உண்மையில என்னன்னா யார் இவர் வாடான்னு கூப்பிடுறாரோ அவங்ககிட்ட அன்யோன்யம் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப செல்வாக்கு இருக்கிறது ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் மிஸ்டர் கூப்பிட்டுக்க மாட்டாங்க முத முதன் அறிமுகமாகற போது உங்க பேர் என்ன மிஸ்டர் ராமன் என் பேரு மிஸ்டர் கிருஷ்ணன் சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு மிஸ்டர் ராமன் மிஸ்டர் கிருஷ்ணன் அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க அப்புறம் நாளாக நாளாக இவருக்காக அவர் காப்பி வாங்கி கொடுப்பார் அவருக்காக இவரு காப்பி வாங்கி கொடுப்பார் ஒரு ஒரு மாசம் ஆகி போச்சு ரெண்டு மாசம் ஆகி போச்சு ரொம்ப நெருங்கி படிக்கிட்டாங்க வாடா ஏன்னா எவன காத்து உனக்காக கம்னாட்டிங்க ரொம்ப நெருக்கம் ஆகி போச்சு உறவு ஆயிப்போச்சுன்னு அர்த்தம் அப்போ கல்லூரி மாணவர்களே இதை ரொம்ப பார்க்கலாம் ஒரு வசை சொற்களாலே வசைப்பாடுவது போல ஏசுவது மாதிரி இருக்கும் அது நெருக்கத்தை காட்டும் அது இங்கே அருணனை சூரியன் கண்டிக்கிறான் என்றால் சூரியனுடைய அன்புக்கு அவன் அவ்வளவு தூரம் பாத்திரமாக இருக்கிறான் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்கின்றேன் அவ்வளவு தூரம் சூரியனிடம் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்த்து சொன்னான்னா அவன் வாக்கே பலிக்கும் அவன் வாக்க பலிக்க வைக்கிறதுக்கு ஆதவன் முன்னின்று செய்வான் சூரியன் முன்னின்று உங்களுக்கு அருள் செய்வான் அதனால அருணனை விட்டுறாதீங்க அருணனை அருண நமஸ்காரம் செய்ய விட்டுறாதீங்க அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லும் போது அருணன் பற்றி சொல்லும் போது இது இன்னாருக்கு ஏற்பட்டது அப்படிங்கறத உணர்ந்து சொல்லணும் எந்த மந்திரமுமே அர்த்தம் என்ன இது யாரை குடித்தது அப்படின்னு உணர்ந்து சொல்லணும் ராகவேந்திர ஸ்வோத்திரத்தை போய் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு அனுமார் சன்னிதில் போய் சொல்லி வச்சுக்கோங்க பூஜ்ஜியாயா ராகவேந்திராயா சத்யதர்மா ரத்தா யோஜன் அனுமதி மொழிப்பாரு இவனுக்கு ஏன்னா சன்னதி தெரியாமல் வந்திருக்கிறானா இல்லை ஸ்லோகம் தெரியாமல் வளர்கிறானா இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா அதே மாதிரி துர்கே மந்திரத்தை போய் ராகவேந்திரத்தை போய் சொல்றது சொன்னால் ராகவேந்திர முடிக்க மாட்டாரா அதனால நம்ம யாரை கும்பிடுறோங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் தெரிஞ்சு கும்பிடணும் அவங்கவுங்களுக்கு உரிய ஸ்லோகத்தை சொல்லி கும்பிடணும் இப்போ இந்த ஸ்லோகங்கள் எப்படி வருதுன்னா சூரியனுடைய குதிரைகளை குறித்த ஸ்லோகங்கள் இதுக்கு முதலில் படித்தோம் சூரியனை குறித்த ஸ்லோகங்கள் சூரியனுடைய அருணனை குறித்த ஸ்லோகங்கள் இருக்கு அதனால அந்தந்த ஸ்லோகம் படிக்கிற போது என்னென்ன தெய்வத்துக்கு ஏற்பட்டதுன்னு நீங்க பாட்டுக்கு ஹோல்சேலா புக்கை விரிச்சு வச்சுக்கிட்டு எல்லா சூரியனை பார்த்தானப்பா அப்படின்னு நீங்க குதிரைக்குரிய ஸ்லோகமும் சூரியனை பார்த்துதான் அருணனுக்குரிய ஸ்லோகமும் பார்த்துதான் நம்ம அது பொருத்தமில்லை அதுக்காக நான் விடைக்க சொல்றேன் இந்த அருணங்கிற வார்த்தை வர்ற ஸ்லோகம் எல்லாம் அருணனை குறித்தது அவனை நோக்கி நீங்க புரிஞ்சு சொல்றேன் இன்னும் ஒரு தடவை பாஷான் பாலா தருண வருணம் கிரஹீஹி பிரகிர்த்தம் திருஷ்ணா கிருஷ்ணசகி நகி ரதோ யாதி மெ நைகிரோக்தும் இந்த பவித்ரோசவமானது நாளைக்கு முடிஞ்சிடும் நினைச்சேன் ஆனா இப்போ ரீசெண்டா வந்திருக்கு வெள்ளிக்கிழமையும் வராதிங்க வெள்ளிக்கிழமை அங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சனிக்கிழமை தான் நம்ம அங்கே போகிறோம் நாளைக்கும் நாளைக்கு அழைச்சும் இங்கே தான் எல்லா சொற்பொடிக்களும் மறுபடியும் நடைபெறும் நாளைக்கு வந்து சுதர்சன சதவகம் இங்கே வெள்ளிக்கிழமை ராமாயண தனி செலவங்க இங்கே சனிக்கிழமை லட்சுமி சுவசரா ஞாயிற்றுக்கிழமை நாயிரம் அங்கே கிழமை சூரிய சுவசராம் மறுபடி புதன்கிழமை சூரிய சிதறத்துக்கு நாம் செட்டி கோயில்தான் சந்திக்கிறோம் இன்றைய உபயதாரர்களான வைஷாபதி திருமதி கே லட்சுமிபாய்யா திருமதி அரமேல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாக உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமந்த் நாராயணன்